போது ஒரு பள்ளத்தாக்கில் சென்று அங்கு இயற்கை தேவையை நிறைவேற்றினார்கள் பின்னர் நான் நபி சொல்லுல்லாஹூ அலஹிவசல்ல அவர்களுக்கு தண்ணீர் ஊற்றி கொடுத்தேன் அவர்கள் குழு செய்தார்கள் நீங்கள் இப்போது தொழப்போகிறீர்களா என்று நான் கேட்டேன் அதற்கு தொழும் இடம் உமக்கு முன்னால் முஸ்தலிஃபா என்ற இடத்தில் வருகிறது என்று நபிசல்லு அலிசல்லாம் அவர்கள் கூறினார்கள்